வணக்கம் நான் வேலூரிலிருந்து சரணன் பேசுகிறேன் கோபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அதிகமாகவே கோபப்படுவேன் உண்மையிலே நான் வேலை செய்கின்ற இடத்திலும் சரி இதுவரையில் படித்த இடங்களிலும் சரி ரொம்ப கோபக்காரன் அப்படின்னு பேர் வாங்கினேன் நான் பள்ளியில் வேலை செஞ்சிட்ருக்கிறேன் பக்கத்து அறையில் பக்கத்து வகுப்பு ஒரு மாணவன் சத்தமாக தாளம் போட்டுக்கொண்டிருந்தான் நான் அமர்ந்திருந்த வகுப்பில் உள்ள மாணவனை சொல்லி அவனுடைய அவனை ஒருவனை கூப்பிட்டு அழைத்து அதன் பிறகு அந்த பக்கத்தாரையில் தாளம் போட்டு கொண்டு இருந்த மாணவனை அழைத்து கொண்டு வர சொன்னேன் என்ன பண்ணால் அவனை கேட்டிருக்கலாம் ஏதாவது சொல்லியிருக்கலாம் அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டேன் எனக்கு இருந்த கோவத்தில் அவனுடைய விரலை பிடிச்சி திருப்பிட்டேன் அப்படி திருப்பதனுடைய விளைவு என்ன அவன் விரல் வந்து வீங்கிடுச்சு பேண்டேஜ் போகிற அளவுக்கு ஆகிடுச்சு மறுநாள் அவங்க அந்த பேரண்ட்டும் வந்துட்டாங்க அப்படிப்பட்ட அனுபவம் எனக்கு இருந்தது ஆனால் நிறைய பேர் சொல்லுவாங்க கோபமே படக்கூடாது அப்படி கோபம் இல்லை அப்படின்னா கோபம் படலை அப்படின்னா அவன் வந்து மனுஷனே இல்லை அப்படின்ற கருத்துக்களும் முழாவைகின்றன என்னை பொறுத்தவரை நானும் சொல்லிடுறேன் முதல்ல கோவப்படணும் தான் ஆனால் அந்த கோபம் வந்து கட்டுக்குள் இருந்தால் நன்றாக இருக்கும் அதான் ஆனால் அதே கேள்வி நான் உங்கள் கிட்டே வைக்கிறேன் கோவம் படுறது தவறாக தவறு இல்லையா நேர்களாகிய நீங்கள் அதை கேட்டுட்டு சொல்லுங்கள் அதாவது இயேசுநாதர் என்ன சொன்னார்னா ஒரு கணத்தில் இருந்தால் மறு கணத்தை காட்டு நீ கோவப்பட்டு யாரையும் எதுவும் செய்யாத அப்படின்றார் அதே நபிகள் நாயகம்ன்னா சொல்கிறார்னா அவருடைய கருத்துப்படி அவங்களுடைய கொள்கையைப்படி உன்னை ஒருத்தன் அடிக்கிறான் போது உன் மேலே என்கிற பட்சத்தில் நீ கோவப்பு கோவப்பட்டு அவனை திருப்பி அடிக்கிறது தவறே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துக்கள் அதில் இருக்குது அவர் நடந்து கொண்டு நடந்து சென்று கொண்டிருப்பேன் அப்பொழுது வாகனங்கள் ந நிறைய வருவது வழக்கம் ஏதாவது ஒரு வாகனம் மேலே எடுத்து விட்டார் எடுத்து விட்டு அவர் ஏதாவது சாரீ கீரி கேட்டு போயிட்டார்னா பிரச்சனை இல்லை கேட்காத பட்சத்தில் எதாவது திட்டுவதும் உண்டு கோவப்பட்டு திட்டிய பிறகு உடனே அந்த நபரும் சண்டைக்கு வருவார் அப்போ சில நேரங்களில் அதில் கை கலப்பில் கூட போய் முடிஞ்சது உண்டு அது ஒரு சம்பவம் மற்றொரு சம்பவம் என்னென்னு கேட்டிங்கன்னா நாங்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுருந்தோம் அதாவது முன்பு வேலைக்கு வருவதற்கு முன்பு வேலைக்கு வருவதற்காக அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தோம் ஒரே வண்டியில் அந்த போராட்டக்காரர்களை போ என்ன பண்ணுச்சுன்னா ஒரு சின்ன வேனில் அடைச்சி அடைச்சி கூப்பிட்டு போனாங்க அப்படி கூப்பிட்டு போகும்போது ரொம்ப நெருக்கமாக இருந்தது அந்த வண்டியில் நான் என்ன பண்ண படியில் நின்றுட்டு இருந்தேன் டே போடான்னு சொல்லிட்டு ஒரு காவலர் பிடிச்சி தள்ளினார் நான் ஃபஸ்ட்டு பொறுமையாக சொன்னேன் சார் படியில் உள்ள இடம் இல்லை சார் இதுக்கு மேலே இடமில்லை ரொம்ப ஃபுல்லாக இருக்குதுன்னு சொன்னேன் மீனும் பிடிச்சி தள்ளினார் ரொம்ப ப தள்ளிட்டு பக்கத்தில் இருக்கிற காவலர்கிட்ட என்ன சொன்னாங்க இவன் உள்ளே போக உள்ளே போக மாட்டேங்க இங்கே நிற்கிறேன் அப்படின்னாரு நானும் அதற்கு என்ன பண்ணேன் உங்களிடம் பகிர்ந்து கொள்வது தவறில்லை தகாத வார்த்தைகள் சொன்னேன் சில வெல்கரான வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டம் மட்டுமே ஏன் ஏன் இப்படிலாமட்டேங்கன்னு சொன்னேன் ஆனால் அதை நான் பிறகு யோசிக்கலை அதற்கு பிறகு அவர்கள் நடந்து கொண்டதை பார்த்தால் அவசரப்பட்டு விட்டோமோ கோவப்பட்டு விட்டோமோ அவசரப்பட்டு இது மாதிரி நடந்துக்கிட்டோமோ அப்படின்ற ஒரு எண்ணம் தோணுச்சு அதனால் என்னை பொறுத்தவரையில் கோவப்படுவது தவறில்லை கோவப்பட வேண்டும் மனுஷனாக இருந்தால் கோவப்படாமல் இருக்க முடியாது கோவப்படணும் அது அப்படியே கோவப்பட்டாலும் கூட ஏன் எதற்கு எவ்வாறு ஆராய்ந்து கோவப்படுவோம் யோசித்து சற்று நிதானித்து தெளிந்து நம்மளுடைய கோவத்தை நீ சற்று நிதானமாக வெளிப்படுத்தலாம் பள்ளிகளிலே கூட நிறைய சம்பவங்கள் நடக்கிறது உண்டு இன்னொரு சம்பவம் சொல்லப்போனால் அந்த வகுப்பறையில் பாட நடத்து கொண்டிருக்கும்போது ஒரு ஆசிரியர் இருக்கும்போது மற்றொரு ஆசிரியர் ஒரு குறிப்பிட்ட மாணவர்களை அழைத்து ஏதாவது ஒரு பணிக்கு பயன்படுத்தி கொள்வார் அதுபோல் எங்கள் பள்ளியில் உண்டு நான் மட்டும் கோவப்படுதில்லை அதில் உள்ள ஆசிரியர்களும் கோவப்படுவாங்க அவங்க கூப்பிட்டாங்கன்னா டக்குன்னு நான் அவங்க கூப்பிடும்போது நான் அனுப்பிடணும் ஆனால் நான் கூப்பிடும்போது அவங்க அனுப்ப மாட்டாங்க இது போன்ற சம்பவங்கள்லாம் கூட உண்டு இதற்கு நானும் அவங்க மேலே கோவப்பட்டு கோவப்பட்டதெல்லாம் கூட உண்டு ச இப்படிப்பட்ட அனுபவங்கள்லாம் உண்டு ஐந்து நிமிடத்திற்கு மேல் பேசக்கூடாது என்று நிமிடத்திற்குள் பேச வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் ஆனால் இது அதிகம் என்று நினைக்கிறேன் எனக்கு தெரிந்தவரையில் தெரிந்த வகையில் என்னுடைய கருத்துக்களை இதில் கூறியிருக்கிறேன் நன்றி